குறைவாக இருந்தது ما تبلغنا به جنتك ومن اليقين ما تحونه به علينا مصايب الدنيا اللهم متعنا باسمائنا وابصارنا وقوتنا ما احييتنا وجعلنا وارثا منا وجعلثارنا الا من ظلمنا وانصرنا الا من عادانا மூன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள் துவாவின் பொருள் இறைவனை எங்களுக்கும் உனக்கும் குற்றம் இடைப்பதற்கும் நடுவே தடுப்பாக இருந்திட உன் அச்சத்திலிருந்து எங்களுக்கு பங்கீடு செய்து தருவாயாக உன் சுவனத்தில் எங்களை கொண்டு சேர்த்திடும் வழிபாட்டிலும் எங்களுக்கு பங்கீடு வழங்குவாயாக உலகின் சோதனைகளை எங்களுக்கு இலகுவாக ஆக்கிட மன எங்களுக்கு பங்கீடு செய்து தருவாயாக இறைவனே எங்கள் கேள்விகளையும் எங்களின் பார்வைகளையும் எங்கள் சக்திகளையும் நாங்கள் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குவாயாக அவற்றை எங்களுக்கு எங்கள் வாழ்வின் முடிவு வரை நிலைத்தவையாக ஆக்கித் தருவாயாக எங்களுக்கு அநீதம் செய்பவருக்கு பகரத்தை ஏற்படுத்துவாயாக எங்கள் விரோதிகளுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக எங்கள் மார்க்கத்தில் எங்களுக்கு சோதனையை ஏற்படுத்திவிடாதே இந்த உலக எங்களுக்கு மிகப்பெரிய கவலையாகவோ எங்கள் அறிவின் எல்லையாகவோ ஆக்கிவிடாதே அதாவது உலக விஷயங்களுக்காகவே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களாகவோ இம்மையை மட்டுமே அறிந்து மறுமையை அறியாமல் இருக்கக்கூடியவர்களாகவோ ஆக்கிவிடாதே எங்கள் மீது இரக்கம் கொள்ளாதவர்களை எங்களை ஆள்பவர்களாக ஆக்கிவிடாதே